அக்ில தன் சரீரத்தை அடிச்சு உடம்பு ஒரே ரத்த காயம் கேதுக்காக வராங்க சகதேவனை விட்டு எந்த ஒரே அடியும் சத்தமா இருக்கார் போய் பார்த்த வயல விட்டவன்தான் வாயுலவன்தான் ரெண்டு பேரும் ஆச்சுதான் என்னன்னா விகேதூணம் பிரதீட்சு யுகபிராப்ப அந்த வயல் யாருக்கிட்ட வித்தானோ அந்த வாங்கிய நம்ம என்ன பண்ணிருக்கா முதலாளிக்கு நீ உங்ககிட்ட வயல வித்தையே அதுக்குள்ள ஒரு பெரிய கங்கால நிறைய டாலர் சொன்னது இந்த டாலர் ஒண்ணுதும் எடுத்துக்கோன்னா என்னவா நீங்கிட்ட கொண்டு குடுத்தே ஒண்ணுதான் வயல எடுத்துக்கிட்டேன் அப்படி இருக்கிறவோ நீங்க என்னமா குடுத்தேன்னு உன் வயலில் இருந்ததோ நான் எடுத்துக்க மாட்டேன் நீ வயலின் புதையில ஒன்னு ஆகினால நான் அதை எடுத்துக்கிட்டேன் அகர்மம் இல்ல இல்ல வந்து நான் அதை எடுத்துக்க மாட்டேன் எப்போ ஒண்ணுதா போகுதோல்ல இறங்கி அதுல இருக்கிற பொருளும் நான் எடுக்க மாட்டேன் முதலாளி ஆறுபட்சம் இவன் ரெண்டு பேரும் தாசில்தார் எங்களை சேர்ந்ததுன்னு அவன் வந்து தாசில்தார் ரெண்டு பையன்களையும் வந்து பிரமாதமான சண்டை நேர்த்தி இது மாதிரி எழுதி போட்டிருக்கான் என்பது நான் மயிலை இத்த போதே ஒண்ணுதான் சேர்ந்து போச்சு அவன் உறுதி இவன் வந்து இல்ல நீசா எடுத்துக்கணும்னு அவனுக்கு எழுதி அனுப்பி இருக்கு இப்படி இருக்க சண்டையை பார்த்தா போய் சொன்னார் இதை ஜெய்வி பாரதத்தில் சொன்னபோது ஒரு தோட்டம் போட்டுருந்தானாத்தன் அதுல பாந்தன் வயலு போறவன் தாரம் தாங்கலன்னு பழம் பறிக்க போனானா அவங்க காவக்காரனுக்கான காலனா ஒரு பழம் போட்டு என்ன பண்ணினா ஒரு பழத்தை பறிச்சு சாப்பிட்டு விட்டு அரையனாவும் வச்சு விட்டு அந்த இலையில வெளிட்டான் ஒரு பழத்துக்கு காலனாவுக்கு நான் அரையனா வச்சிருக்கேன் இல்லாத ஒரு பறிச்சு சாப்பிட்டு இருக்காங்க இவன் வந்துக்கா சாப்பிட்டு ஒரு மயில் இவனை விரட்டிக்காரன் சொல்லி இருந்தா கண்ணத்தில் காசு காசு காசு வைக்கலாம் திருச்சி நல்லா அதுதான் தான் பண்ணணும் அடிச்சு ராஜா வச்சு பேசுவதுதான் அரவணனாக என்னன்னு காட்டாள் இது வாழ்க்கை சொன்னா அவன கால்னாக்க அரேனா வச்சிருக்கானே என்ன அவன் என்னவா காய்ச்சி அவங்க வந்து சொன்னான்னு கலியுகம் வந்து நாம் இருக்கப்படாது இந்த ராஜ்யத்திலே பரப்பாளம் சஹாப்தம் கலியுகம் கம்படி வாழ்ந்த சொன்னவன் மாறு மாசம் ஒண்ணா தேதி மறுநாளைக்கு மாறி மாசம் ஒண்ணாம் தேதி கம்பளி காலம் கலியுகம் அர்ஜுனன் பகவானோட வாரர் போயிருந்தான் அவன் வள்ளியேயே கவலைப்பட்டு வர இருந்தால் தின்னாடி அவன் மீறி வந்தால் ஜெயகிருஷ்ணன் வங்கி போய் சுவாமி பிரம்மபுத்தர் காட்டா அர்ஜுன என்ன அர்ஜுனா அவன் தேசம் வங்கியிருக்கேன் என்ன காட்ட உடனே அர்ஜுனன் சொன்னார் எந்த பிரபுடைய பெருமையினாலே நான் இத்தனை நாள் பரமக்ஷேமத்தோடு இருந்தோமோ அந்த தெய்வம் கை உண்டு வைகுண்டம் போட்டு நமக்கு போயிட்டு இன்னமே நான் இங்க இருக்கக்கூடாது நான் இன்னமும் மனுஷன் மனுஷன் பகவானே அது தப்பு சுவாமி இந்த பூமியை விட்டு கால மேலே உடனே கோபர்கள் நான் என்னை கண்டு பயந்தார்களோ அத்தனை கோபுர்களும் என்னை கண்ணத்தில் வந்து அடிச்சு என் காண்டியத்தை வந்து புதுங்கி என்னை அவமானம் பண்ணணுமோ அப்படி எல்லாம் சூசனாக தேரோட்டியாக வச்சேன் தூது போச்சொன்னேன் பரமாத்மாவே உன்னுடைய மகிழே சுவாந்திபட்டஸ்வாமி வஞ்சித்தோஹம் மகாராஜாபூபிணா எந்த பிரபுகுருவாய் ஜீதோபதேசம் பண்ணினானோ அந்த பிரபு நம்ம வைகுண்டம் பூட்டான் அவன் எல்லாது ஊரில் பலாமிருக்கோம் அர்ஜுனன் அது இன் துஸ்வீட்டு போனது கூட எனக்கு துக்கமாயில்லை அவன் என்ன கூப்பே எத்துக்கூட்டும் குருனந்த கஞ்சா நரதேவீக மாதவணி உதாரருச்சிரஸ் கல்வி சிர்ச்சிண்ட் அர்ஜுன கூண்டுவாம் அஜுனா ஹே சகேனு கூண்டுவாம் குருனந்தூடுவாம் அப்படி ஸ்விய கூண்டுவடே அந்த சுல்லு மூக்க என்னவே என்ன அப்படி யாரு கூப்பிட போறாங்க அள்ளாரா வச்சுக்கணும் நர்மாணி குனந்தி சங்கல் ஹயம் பையாட ான் எ நாள் படித்த போடச் சொன்னிப்பேந்திரம் என்ன கிருஷ்ணா அவருட்காண்டிருக்கே படிச்சேஷித்த போடப்படாத போடப்படாதீமாத்தம் மணிக்குருதாம் தந்தை பத்திஷுடத்திலே நீர்முதல்க்காங்குட்டா உமோரியா பொறியும் தைர்வந்த கட்டித்தைதான்கவானே போஜனாரி அதிவய் அவன் அே பிரோ கிருஷ்ண முழு நஜனைத் திரையா கட்டுதாரம் ஃபலசரமை ஸ்வியுசேவ் கரையே மகான் அன்னமாத்மா எப்படி ஸ்னேகிடம் பண்ண தப்பேகிதம் பொறுத்துக் கொள்வனோ குழந்தை பண்ண தப்பை பிதா பொறுத்துக் கொள்வனோ அது மாதிரி தெய்வமான பிரபு என் தப்பெல்லாம் பொறுத்துக் கொண்டானே அந்த தெய்வம் மகாராஜு கீதோபதேசம் அணினானோ எவன் பந்து குரு பேர் வச்சுருந்தானோ அவன் காட்சாதகரி நாராயணன் அந்த பிரபு பரத்து தெய்வபலம் போனவுடனே எல்லாம் போவிட்டு என்னுடைய பரமசக்தி எல்லாம் போவிட்டு என்னால தூக்க முடியாத காண்டி வச்ச எல்லாம் வந்து இப்படி ஆயிடுத்து எதுவுமே நான் இருக்கப்படாது கல்விதான் சகதேவனு இருந்தான் பரவ புத்தே மகா பிரஸ்தானம் ஆபரணங்கள்ல கைக்கு எரிந்தாலும் பாண்டவாழ் பல்கலங்களை கட்டிந்தாலாம் மறைவீ கட்டியிருந்தாளாம் திரௌபதி ராஜாபத்யேஷ்டி பண்ணி அக்னிய சீக்கிரத்துல போட்டாளா அக்னி இல்ல து அஞ்சு பேர் பாண்டவாள் திரௌபதி ஒத்தி ஏழாவது நாயாம் ிவ சாயொன்னா இப்ப திரு மனுஷனட் தர்மபுத்தருக்கு பின்னாடி ஒரு நாயாம் அதுக்கு பின்னாடி தர்மபுத்தனாம் அதற்கு பின்னாடி பீமனாம் அர்ஜுனனாம் நகுரணம் சகதேவனாம் பின்னாடி திரூபுரி இப்படி ஏழு பேர்களும்தட்சிணமாக வந்தாடாம் மறுபடியும் ஒரு நாய் போய் திட்ட யுதி கைலாசம் போனா போல கைலாசத்தை காணாமல் இந்த சரீரத்தை விடுவேனான்னு வடக்க போயிட்டே இருந்தார் போனார் வேறு வேறு வேறு வேறு மட்டும் தேங்கி கொடுத்து ரத்தம் கொடுத்து உடனே கையால நடந்தால் கைலாசம் கைலாசம் கைலாசம் கையெல்லாம் தேர்ந்து கொடுத்து கை செஞ்சதே குழவியா உருண்டாந்தாள் உடம்பெல்லாம் ரத்தமா போயிடுச்சு கோட அழுதாள் நீ ஆசு தோஷங்கிறாரு சிவான்னு சொன்னா காப்பாற்றுவேங்கிறாரு நான் எத்தனை தடவை கைலாசவாசம் கைலாசவாசம் கைலாசம் கைலாசம் ஆகவே ரொம்ப தெரிஞ்சே கைலாசத்துல வந்து என்ன பார்க்காம போர்வேணும்னு அழுதார் உடனே ஜலத்துல விழுந்தா போல கண்டார் திருவியார் பக்கரணியில் தலையை கலப்புறார் திவ்யசரீரத்தோட வை கைலாச தரிசனம் அப்ப சுவாமிக்கு கைலாச தரிசனம் திருவிர் பக்கரணியில் அவன் எங்கேயோ உத்தரம் அலையில எவ்வளோ பரஸ்வத்தில விழுந்து கண்ணு கண்ணீர்மா அழுது நான் கைலாசம் பாராமல் பூட்டேனேன்னு அழுதார் ஜலத்துல விழுந்தோம்னு நினைச்சு தலையை கலப்புறார் கலப்பிலா அங்கேயோ கைலாச தரிசனம் திருவியார் பக்கரணியில் தலையை கலப்பி அவனா பயக்கத்துல நம்மளுக்கு சிமம்பர்த்தனுக்கு பெரும் கோத கட்டி பரமேஸ்வரனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான அப்ப சுவாமிகள் அவன் தலை கிளப்பி கைலாத தரிசனமணியம் அப்படி பிரிந்து சித்தர்கள் எல்லாம் எந்த ஜாத்தியிலே எத்தனையோ ஜாதி அப்படின்னா வந்துட்டா அவன் சித்தரேஷன் நடத்துல போய் பத்தி ஒரு பாடல் பாடணும்னு நான் நினைக்கிறேன் நீ அடியெடுத்து கொடுக்கணும்னு கேட்டாள் ராஜாவை பற்றி கேட்டாள் உடனே பார்த்தா மேஸ்வரனை சித்தரேஷனே அடியெட்டு கொடுத்தாரா என்ன அடியுத்தம் அடியாக்கும் அடியோகும் அண்ணன் இருந்தாலே பூஜை பண்றா பரம் அந்த அடியார்களுக்கெல்லாம் நான் அடியேன் சுவாமி எடுத்து கொடுத்தா அடிய பரம் பாகவத்தாள் சித்தரேசனை ஆராதிக்கிறாளே அந்த பக்தாளுக்கு ஆறு பக்தாரோ அவளுக்கெல்லாம் நான் வந்து சேவை பண்றவனு தனக்கு இருந்தாலும் அதுக்கு மேல புத்துக்கோ நீனாளா அப்படி பக்தாலெல்லாம் நேர போய் கண்டு பரமேஸ்வரனை பார்த்து பார்த்து கேட்டு சுவாமி வந்து பக்தாக்கு பக்தனுக்கு நான் தாசன் அப்படி போய் சொல்லியிருக்காள் தாசா அப்படி சொன்னால அவன் பகவானுக்கு யாரு தாசாலோ பக்தாலோ அந்த பக்தனுக்கு தாசம் தான் அப்படி சொல்லிக்கிறது பெருமை அப்படி அப்புறம் சுவாமி அவன் திரும்பதில்லை செக்கிரிக்கை என்று அப்படி பரவ போனாள் வறுமுடியும் சீதாச தரிசனம் வருஷு அது மாதிரி மகாபிரஸ்தானம் மகாபிரஸ்தானம் பரவலா இது அடுத்தது பரவலாபிஷேகம் மகாபிரஸ்தானம் பரந்து போற ஊர் நடந்த பதிக்க திரும்புவதில்லை பரவிட்டு அப்படி வணக்கம் வந்தால் பரவல் போறாள் இப்போ அந்த கைலாசத்துல ஏறி போற பொழுது கீழ் வந்து போகலாம் சொன்னது அந்த வேற இடம் யாராவது சாதுக்கள் இருக்கின்ற மாதிரி தான் பிரச்சனை குடுப்பாளன் சாதுக்கள் அங்கெல்லாம் அவங்களை உட்காந்துருந்தா அவளுக்கு ஒன்றும் பிடிக்க பிடிக்க ஒண்ணும் இல்லை அங்கேயே உட்காந்து சிரிக்கெல்லாம் ஒரே வந்து நிறைய பிரச்சனைகள் எதையாவது பிரச்சனை எடுத்து கொடுத்து சாப்பிடக்கன்னா உடனே சௌ சிவானந்தா அவனத்திலேருந்து உத்தரவாய்ந்து சிஷியால்லாம் சில பேர் போயிட்டு வந்தார் கூப்பிட்டு வந்த உடனே சிவானந்தா போன வருஷம் சித்திர மாசம் திருத்திராப்பள்ளியில ராமாயண வாகம் நடக்கும்போது அங்கிருந்து நேர போய் அவார்ட்டு போயிட்டு வந்ததெல்லாம் சொல்லு அந்த கைலாசத்துல விமூஜி புத்தி கிடக்கும் மாதிரி அந்த விமூஜி பொண்ணு இங்கே ஒன்று சொல்லு நேரம் நாலு மணி இந்த கதை சொன்னார் போயிட்டு வந்தது அவர் சொல்லி வந்துட்டாரா அவர் ஆபத்துவரும் சொத்துவரும் சொல்லியிருந்தாராம் சிவானந்தா போட்டோம்னு நினச்சிட்டேன் கூட வரவாய்லாம் அப்புறம் இவர்கள் திரும்பி பார்க்கறது இல்லையா விழுந்தவன வெ திரும்பி பார்த்தா எதுவும் விடுவான் அவள்லாம் மேல போதே இருந்தாலும் பச்சை உடனே நான் மேல சரி கூப்பிட்டேன் ஆச்சரியப்பட்ட எல்லாம் கோட்டை போய் சொல்லி ரொம்ப வாழ்க்கை என்பது ரொம்ப க்ளீன்ஷா இருந்தாச்சு அங்கே அஞ்சு நாளைக்கு ரொம்ப மாதிரி இருக்கு ரொம்ப காலம்பரம் போனேன் ஏழாயிரம் மணிக்கு அவ தான் ஸ்நாரம் பண்ற சொல்லி நான் ஜெப்பம் பண்றதுனா படம் எடுத்து சினிமா அமெரிக்காவெல்லாம் சினிமா படமா காட்டுறதுக்கா அவ எனக்குதான் படம் எனக்கு தெரியாது அப்புறம் இங்க ஊருவாயி வந்து அமெரிக்கா அமெரிக்கா இல்லைன்னு நடக்குது எல்லா தேசத்துலயும் வந்து இது மாதிரி நம்ம தேசத்துல இருக்காருன்னு காய்மெண்ட்டு தான் அனுப்பிச்சிருக்கேன் அவா என்ன என்னோட செல்க்கு ஓட்ட கொடுத்து என்ன செப் பண்றா போல ஓட்ருக்கா போல அப்படிலாம் இங்கே அவ இருக்கிற இடத்துல அந்த இடத்துல அப்படிலாம் பண்ண சொன்னாலான் அவ அடிக்கடி ரெண்டு லட்சம் வழங்கும் அங்கிருந்து சைதாசம் போயிட்டு வந்து அங்க போய் எல்லாத்தையும் சொல்லுன்னு சொல்லி எங்கிட்ட அனுப்பிச்சா அங்கப்புறம் இவ்வளோ பங்களாவிலிருந்து நாலு மணி இந்த கடையை வந்து அவர் சொல்லி அங்க இருந்து உண்மை லூஞ்சி ஒரே மறையா குட்டி கிடக்கான் கைலாசத்தில் ஊஞ்சி அந்த லிங்கம் கைலாசத்துல லிங்கம் எல்லாத்தையும் நேரம் பார்த்துட்டு வந்து அச்சரியமா சொன்னாள் அவன் வரும்படி அப்படி கூப்ப கூடுவோம் நாட்டுக்குள்ள இருந்து அது போய் இது போயின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவன் விமானம் இல்லையான் விமானமே பறக்கல ரயில் அதுங்கிறான் நம்பூதி ஒளியே போறது ரயில வண்டியில வரணும்ல அவன் வந்து ஜீவண்டி இருக்கான்னு நம்பு இல்லைங்கிறானா அவன் இருக்கான்னு கேக்குறானா என்ன ஜீவண்டி அவன் பார்க்கல அதுக்கா தீவண்டி இல்லையேன்னு அர்த்தமா ரஞ்சூர் மகாராஜா சம்சாரத்தையும் அதுக்காக அர்த்தமா அர்த்தமா தரித்திரம் கண்ட போராதெல்லாம் அர்த்தமாடுவோம் கூப்பிரதட்சணம் பண்ணிட்டு சிந்திய மலையிலிருக்கா சொர்க்கத்துக்கு போட்டிருக்காங்க அவர் இருக்கிற போது தேவ சஞ்சாரம் உள்ள அந்த அரசு செலுத்தாலும் ஏகால போகிற காலத்துல சொல்ல போறேன் அம்பாணும் சிவகத்துல நோமணி மாலை நம்ம முன்னாள் சொல்ல சொல்றேன் நல்ல ஆஸ்தி அளவா சங்கீதம் கானம் சங்கீதம் வேற வேற சுபாச்சாரங்கள் சில பேர் இருக்கு அவன் சங்கதிக்கு சாத்தம் பண்றாங்க எனக்கு அவரை பார்த்த உடனே சங்கமதிக்கு சாத்தம் பண்றவங்க கேட்கிறேன் தர்மத்தை நுட்டிக்கிற வாழ்க்கும் நம்ம தேசத்துக்கே தேவைத்தால வாழாததான் இந்த சம்பாதங்கள் வருது தர்மத்தை தியாகம் பண்ணி பண்ணி பண்ணித்தான் உட்பாதங்கள் சங்காத மரணம் ரிஷிகளை வீதிக்கால் கொட்டை எழுத்து எடுத்து பாருங்கடையே சங்காச மரணம் எப்ப வருங்க கூட்டம் கூட்டமா தர்மத்தை எப்ப தேசியத்திலேயோ ஒப்போந்தாரு சாவனம் எல்லாருமா சங்காத மரணம் கூட்டம் கூட்டமா தர்மத்தை உபோசிக்கிற போது சங்காத மரணம் வரும் யாருக்கு அதனால நாசிக்கால கூட நல்ல இருக்கணும் சுவாமியை நாம் பிரார்த்திக்கணும் அவன் மனசுல இருக்கிற கட்ட இணங்கள்லாம் விலகணும் சுவாமி அதுக்காக ஒரு பத்து கைக்கு கூட பண்ணணும் அதுக்காக ஒரு தர விஷ்ணு பாராயணம் பண்ணணும் ஒரு நாள் ஒரு மணி சுவாமியை நினைக்காத கூட ஒரு அலவரமும் ஒரு மணி நினைக்கல எப்படி சிறுத்து கொடுத்தவங்க நாம் பிறந்து பகவான புதிக்காம இருக்கலாமா என்ன சொல்லி ஸ்தோத்திரங்களை படிக்கணும் அரை மணி ஏகந்தமான பகவானத்தில் அவரே மனோசியாதி அசாந்தராயோ மைத்ரேயாசனுடைய வாட்சியம் விஷ்ணு புராணம் அவன் தேவேந்திரம் பதம் இந்த பட்டம் மட்டம் அவனுக்கு அவன் ஜப்பம் பண்ற போது ஹோமம் பண்ற போது சுவாமிக்கு அர்ச்சனை பண்ற போதும் பகவான மனச கோபாலத்துல கொடுத்து பண்றவனுக்கு அவன் காலங்கள் வந்து நிற்கும் அவன் எல்லாம் வந்து வந்து அவன் காலங்கள் நினைப்பால் எல்லாம் மட்டம் வந்த படங்கள்லாம் வந்து இன்னும் பெரிய படங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்குங்க விஷ்ணு புராணத்துல இது எல்லாத்தையும் இருந்து ஆச்சாரியா விஷ்ணுதாசன வாஷத்துல பவித்ரா பவித்திரம் இந்த ஒரு ரெண்டு பதத்துக்காக பல அர்த்தம் பண்ணிருக்காள் இவ்வளவு ஆச்சாரியால் சொல்லி இருக்கிறேன் பெரிய மகாமந்திரம் ஜபம் அதனாலதான் எம்பணும் இந்த ஜப்பம் தான் ஜெப்பந்தான் அப்படிப்பட்ட ஜெபம் என்ன என்ன ஜெபம் பண்ணணும் எனக்கு பத்திர எடுத்துட்டது தெரியும் யாரையும் நவமணி மாதிரி சொல்ல சொல்றேன் எனக்கு ரொம்ப ஒழுங்குவா ஜெயராம் வந்திருக்கா ஆச்சாரிய சீதாராம் அவள் ஆச்சரியா சொன்னத்தை அச்சினிய நடத்துறவாள் பதிவாள சபையை வாசில நேராமை வாழ்க்க ஆரம்பிச்ச சதை முன்னாடி அவன் பணத்தை கொட்டினாள் அவன் சொத்த விடு வச்சா இந்த சபைக்காக நீங்க என்ன சொல்றீங்களோ செய்யணும் உடனே அவள் ஏதாவது வாசிதான் சாப்பாடு அதுக்காக காட்டுறதுலாம் தரையில வைக்க சொன்னா உடனே எல்லாத்தையும் தானா அப்படி சொல்லிடுவாள் உடனே போய் குடும்பம் கட்டும் மாத்துல ஆரம்பிச்சதுவே அவ வந்து ஏராளமான சமூக வியாபனத்துக்கு தர்மம் என்ன நடக்க முடியாம பண்ணினதுனால அவனால போய் ஓய்ஞ்சு முடியலன்னு தான் ஞாதியா सीताराम மூலால என்ன போச்சு சொல்லிட்டார் பத்திரிக்கை வந்து நின்னு போறது என்ன கேக்குறோ தர்மபுத்திரருக்கு எல்லாருக்கும் கொன்னு குடு காட்கியால ரப்பனங்கிட்ட இருக்கு ஆகையால மப்படிங்க ஒரு முர்த்தி இருவா திருப்பி திருப்பி நடக்க போறது அதுக்கு நான் வர போறேன் அப்போ அது அந்த சபை என்ன நடத்தி பண்ணாக நான் ஒரு நாளுக்கு நான் இங்கே வந்து இருக்கேன் அந்த சமையல் இடத்துல ரொம்ப அழகா நடத்தி ஆச்சாரியார் மனசுக்கு கண்டாள் பக்தர்கள் என்னென்ன வேண்டும் நினைக்கிறாரோ அதெல்லாம் கிடைக்கும் அது ஒண்ணும் சந்தேகமே இல்லை அவள் வந்து பரமேஸ்வரனுடைய அவதாரம் அவளை பத்தி நல்லா தெரியாது ரொம்ப பேர் இருக்கு அதுக்காக நான் நிறைய செய்வேன் அதனால அவளை நிறைய சுமிக்கணும் அவளுடைய ஆத்மிக்காக எத்தனை இடங்கள் இல்லை சீதாராமட்டா சொல்லுவா ஜெயராமிவாலை காட்டா சொல்லுவா நான் இப்ப கிளாஸ் தென் கிளாஸ் போடுறது அவர் தேர்ட் கிளாஸ் படம் கொடுப்பேன் கொடுத்தாவனால ஏன் கொடுக்கறேன்னு சுப்பிரமணிய விருது மட்டும் போனேன்னு அவர் எங்கிட்ட சொல்லட்டான் சொன்னா கொடுக்குறேன் சொல்லிட்டு இருந்தேன் நான் சொல்றது இல்ல வாழ்க்கை என்ன தர்மத்தில் நம்ம உடன்தான் போய் சொல்லுறேன் இருக்கு கள்ளிக்கோட்டை கல்லிக்கோட்டையில இருந்து நாகூக்கா நாகூருக்கு போனேன் கல்லிக்கோட்டை எங்க இருக்கு நாகூர் அமாவாசை நீங்க தர்ப்பணம் பண்ணிட்டு சம்மையல் நடத்துறாங்க போனேன் சம்மேல் நடந்தா அதுதான் இங்க இருந்து எங்க போனேன் எத்தனை ரூபாய் பணம் கூட என்னோட ஆறலாம் கலக்கண்ணேன் அவளுடைய ஆஜ்மியே ஆச்சாரிய உத்தரவு அவ சொன்ன கேட்டா கேமாயிருக்கோங்க நம்பிக்கையானது அவன் குழந்தை பிரசவிக்க வேண்டிய சந்தர்ப்பம் கொல்லங்கோடு போங்கிறான் நான் குழந்தை பிரசவிக்கிற காலம்னு நல்ல பிரசவாய் குழந்தை க்ளவாயிருப்பான்னு நீங்க அங்க போய் கொல்லங்கோட்ல இருக்க சீக்காரண தெரியும் நான் கொல்லங்கோட்ல இருக்கேன் ஜிய குழந்தபுரம் லெட்டர் வந்து இருக்கு குழந்தபுரமானது மனுஷனுடைய அவதாரம் அவளை நல்லா நம்ப அவளுடைய ஆக்கம் இந்த சம்மேளனம் நிறுத்தினது ரொம்ப சரியில்லை அதுக்காக உத்திர நிறுத்தல எல்லாருக்கும் நல்லா நிறுத்த நிறுத்திட்டா மேல நடக்காக சொன்னாள் கட்டாயம் குருமூர்த்தி சுப்பிராமியா நடக்குது குலபதி பாலையா நல்லா நடக்குது அதை போய் பார்த்தேன் ஆயிரம் மொழிகள் சட்டம் போடாம இருக்குவான் இந்த நாளில் அது சத்தம் போட்டாலும் நான் அதை போடாமல் பண்ணி விடுவேன் மந்திரம் அதுக்கு நான் பயப்பட மாட்டேன் ரெண்டாயிரம் பிள்ளைகள் சௌராஷ்டிரா ஸ்கூல்ல மதுரையில் அவள்லாம் வந்து நாசிக்கங்கள்லாம் கூட பேசுகிறான் ஆனால் நீங்க வரணும்னு அவன் ஸ்கூல்ல சௌராஷ்டிராலாம் வந்து கூப்பிட்டாள் அதுக்கு நீ பயப்படாதே நான் பார்த்துக்கிறேன்ட்ட அவன் ரெண்டாயிரம் குழந்தைகள் அவன் இப்போதான் போன வருஷம் தான் அவன் கலெக்டர் போகும்போது ஆச்சரியப்பட்டாருங்க போய் ஒரு மணி பேசினே இது போட்டா ஊசி போட்டால் சத்தம் கேட்டுங்க அந்த ஹெட் மாஸ்டர் அந்த சொன்னால் இது மாதிரி மந்திரிகள் வந்த போது கூட இருந்தது இல்லை சட்டம் போடுவோம் எங்களை போன வருஷம் தான் நடந்திருக்காதுனால நீங்க முதல போனா கூட காட்டலாம் ரெண்டாயிரம் குழந்தைகள் சௌராஷ்டிரா ஜாத்தியில ஒத்துமையா காரியம் நடத்துறா போல உலகத்திலே ஒத்து கிடையாது ஒண்ணு ஒண்ணு சேர்றதே இல்ல அதனாலதான் வந்து அசங்கோச்சு ஆச்சாரியர்கள் பெரியவாழ்லாம் வித்வான வரேன் அது அழகா வச்சு நடத்தி இங்க இங்க வாழையாச ஒரு மூச்சு வாழ்வு எட்டு குத்தி நடக்கணும் எடுத்து இங்க பண்ணி பண்ணணும் அது வரை பிரச்சின வளத்துல போடணும் காளிதாசம் ஸ்தோத்திரம் இது நக்கீரர் சக்கீரன் சங்க புலக தமிழ் சங்க புலகில மதுரையில பாண்டி நாட்டுல மீனாட்சி சுந்தரேஸ்வரன் எழுதி மீனாட்சிக்கு தான் முதல்ல நிவேதனும் பூஜை அப்புறம் தான் பரமேஸ்வரனுக்கு சுந்தரேஸ்வரனுக்கு அப்படிப்பட்ட கஷத்திரத்துல தமிழ் சங்க புலக சுவாமி பரமேஸ்வரனை நேரம் வந்து அம்பாளுக்கு பிரமரகந்தான் பிரமரத்வம் ரூகிதத்சி புஷ்பகன் பிரமரத்வம் ரூஹிதத்வத்தோமேத்ய தேவியா கேசகலாபே இப்படி கருத காட்டான் ராஜா காட்டான் உணர்ச்சியினுடைய கேஷபாசங்கள்ல கூந்தல்ல இருக்கிற வாசனை இயற்க வாசனையா செல்க வாசனையான்னு காட்டான் பாண்டியராஜா எல்லாரும் வந்து செழுக்க வாசனை இயற்கை பாட்சாத் பரமேஸ்வரன் சுந்தரேஸ்வரனே கழவரா போட்டு இது வந்து இயற்க வாசனை அச்சீதானதெல்லாம் இல்லை நீங்க தேவதில வந்து பூஜை பண்றாள் அந்த புஷ்பங்கள் அந்த புஷ்பங்களுக்கு ஒரே இடியா வாகனம் சொன்னால் அதெல்லாம் இல்லையே இயற்கையா புது பண்ணாமனா அதுக்காக அம்பாளுடைய குந்தல்ல வாசனை இல்லாம கூடுவான் கழுவன் இல்லன்னா இல்லத்தான் தமிழ அந்த புலவரை நச்சீரன் உடனே மூணாவது கண் இருக்கு எனக்கு என்ன என்ன பண்ணுவீன்னு கேட்டார் அந்த கண்ண திறந்து விடுவேன் சொன்னார் உடம்பு முழுக்க நீ கண்ணா பண்ணிண்டாலும் குத்தம் தான் சொன்னா நக்கீரன் உடனே மூணாவது கண்ணை கொஞ்சம் திறந்த ஒரு புரி பொட்டுன்னு கிளம்பிட்டு அது கிளம்பி அந்த ஜுவாலையில அப்படியே நக்கீரன் கீழ் விழுந்து புக்காம தாமரை குளத்தில விழுந்துட்ட போது என்ன நீ தள்ளிவிட்டேன் மூணாவது கண்ணு இருக்குன்னா தள்ளிவிட்டேன் எங்க அம்மாவை மட்டும் புதி துரோணி பீணாசுகிசுணி விரீருவாணீ நமாவாணீ குவயாங்கீ குவயரட்சை தாங்க விஜித்தீ பாத்தங்கீ நோமி சங்கராங்கீ கமலா கமலாந்த கரசாரசா கரயூழ வித கமலா விமலா கமலாங்கச்சூட சகலகலா சுந்தரம கருணோஜீவித்த சுரக்குஷ அசுரேஷு துங்கஜித்திவெனிம்பா துபு நம்பதும் சராத்தருளையவர மணிமே திவ்யா சரணாம்பாத்த சேவோரீட்சா பிரத்தீகுமரிக்கம் ஸ்ரீலோக்கூர் விதசுரமிய எனக்கு தெரிய நீ சிம்ம வாகனத்துல வந்து என்ன வந்து காக்கணும் நீ என்ன என்ன பண்ணினாலும் என்ன வந்து அப்பா கண்ணால சுட்டு தள்ளி விட்டாலும் அதனால நான் மறிச்சு போட்டேன் ஜலத்துல என்ன கட்டப்பேர் வரப்படாது பாத்தயவா பாத்தாளே சாம்ராஜ்யே என்ன ஒரு பெரிய சக்கரவர்த்தியாரி உட்காந்து வச்சாலும் சரி என்ன பாத்தாளத்துக்கு உன் காலை விட மாட்டேன் அவுர்த்தட்டி நக்கீரன் குழைக்க பண்ணிவிட்டாள் பரமேஸ்வரன் கூட்டி என்ன உண்மால என்ன பண்ண முடிஞ்சதுன்னு நக்கீரன் அம்மா காபாதிட்டால் என்ன பண்ணி சம்பளமண நீ அம்மா கிட்ட வாங்கி போட்டான் பையன் பண்ணிவிட்டேங்களா நக்கீரன் நாளைக்கு சுத்தாரோகம் சொல்லி பட்டாபிஷேகம் சொல்லிவிட நாளைக்கு நல்லா சுகாரோக பரவாயில்ல ரொம்ப பலனஞ்சு அது பத்து பதினஞ்சு நிமிஷமா சொல்லணும் ரொம்ப இவ்வளவு அவசரமா அப்படியே நடந்ததுவாக சொல்லி சாந்தி பருவாவில் உள்ளதான பிரமுபுத்திர சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பட்டாபிஷேகம் கேட்டா மகாபாரதம் கேட்ட புண்ணியம் அப்படிப்பட்ட மகாபுண்ணியமான தர்மபுத்திர சாம்ராஜ்ய பட்டாபிரும் நாளையினும் சகல பாகியத்தையும் எல்லாருக்கும் ரக்ணிகாந்தனான கோபாலம் கொடுக்கக்கூடிய பார்த்திகளை கோபிகாஜீவனஸ்மரணம்மரணம் கர்மகாண்டங்கள் எல்லாம் கூறுகிறது மகாபாபங்கள் எல்லாம் என்றும் பரமட்சேமங்கள்லாம் பாரத ஸ்ரவணத்தினால் உண்டாகும் என்றும் சாஸ்திரம் கூறுகிறது அப்படிப்பட்ட மகா புண்ணியமான சரித்திரத்தில் முதலிய சரித்திரம் நேற்று நடந்தது பவித்திரமாக பாபரம் மகாபாரதத்தின் பத்தி சொல்லும் போது புண்ணியம் பவித்ரம் பாபகரம் இப்படி எல்லாம் சொல்றான் எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் சற்றக்குறைய ஒரே அர்த்தம் தான் இத்தனைக்கும் பெரிய விருந்து சாப்பிட்டவன் அந்த சாப்பாடு நல்லா இருந்ததால அத விரும்பினது ருச்சியா இருந்தது ரொம்ப ரசமா இருந்தது இன்னும் அப்படியே திருப்பி திருப்பி சொல்லுவான் அது மாதிரி மகர்ஷி எல்லாம் மகாபாரதத்தை காதால் புண்ணியம் பவித்ரம் பாபகரம் சிவஞ்ச கேட்டா பொறுப்புறாள் பாக்கி நாரதர் ராமாயணத்தை படிக்கணும் நாள் வால்மீகி கேட்கணும் நாள் வால்மீகி கேட்டு கேட்டு ரசத்தை அறிஞ்சவர் நாரதத்தில் சொல்லி சொல்லி சேமத்தை அதனால அவர் வந்து சொல்லணும் படிக்கணும் வால்மீகி சுற்றுவா ராமாயண வீதம் தீர்க்கமாயிஷ்டி ராமாயணத்தை வால்மீகி ஆரதத்தில் அவரவர்கள் தங்கள் தங்கள் அனுபவத்தை தான் சொல்லுவார்கள் இங்க மகாபாரதத்தை சொல்லும் போது கேக்கணும் படிக்கணும் என்று சொல்வதை காட்டலும் கேட்கணும் என்று சொல்றாள் நூறு கோதான மனித புண்ணியமாம் ஒரு மணி பாரதம் காட்டா நூறு பசுமாட்ட கண்ணால் கூட பார்க்க முடியாது இந்த நாளில் கனகேதா நூறுகோக்கல கல்விகூட நெல்ல அீடத்தில் நெல்லாந்தோ தாந்தோ விர உபரஸி சூப்பா உபனிஷத்துக்கு சொன்ன நல்ல ஜானி இடத்தில் தானம் பண்ணினால் தூண்ல சாந்திக்கிற மேல மட்டும் விழப்படாது கலில மட்டும் இது தனி அனுகிரகம் தான் பாக்கி கிதை பத்திர பாரதத்தை ஒரு மணி கேட்டு நூறு கோதாரம் பண்ணின புண்ணியத்தை அடையிறேன்னா முடியாது இது தனி அனுகிரகம் பகவான் அப்படி அனுபவிச்சுட்டா கலியுகத்துக்காக கழிவு இல்ல இங்க வந்து அட்டன் பண்ணிட்டு அப்படி அனுப்ச்ச பெரிய மகா புண்ணியுகம் கலியுகம் மகா புண்ணிச்சரித்திரம்ல மகிஷியை தியானம் பண்ணி என் உள்ள பாரதத்துக்கு அர்த்தம் தெரிய முடியா பண்ணணும்னு ஒருத்தியம் இந்த குழந்தைகள் எல்லாரும் இருக்கோக ஒரு பருவாவலையும் அர்த்தத்தை எனக்கு புலப்பட முடியாது பண்ணணும் அவன் இப்படி பிரஷ்யா நீருண்ட மேகம் போன்ற சரீரமா பிங்கஜட்டாப்தலாபா புன்னரம் போன்ற ஜட்டைகள் நறுந்தவரால் பிராம்சு வயரமான சரீரமா தண்டி கைல தண்டமா கிருஷ்ண மிருகிதானோன் மேலையா ோ மகிஷிகள் மேல போட்டுக்கொண்டே இருப்பாள் வர குடும்பங்கள்லாம் ஸ்திரீகளை ஹிம்ச பண்ண குடும்பத்துக்கு தான் வரும் கிருஷ்ண மிருகான வியாசரை பத்தி பேசினா நம்ம பாப்பங்கள்லாம் போடுறதுதான் பேசினா பாப்பம் போறதுங்கிறது ஹிந்து அம்மாவயத்தில் பிறந்தா தான் புரியும் ஏழு ஒரு மதத்துல பேசினா பாப்பம் போகும் கேட்டா பாப்பம் போகும்னு ஒத்தமே சொல்லல ஆச்சரியப்படுறாள் மேதாவிகள்லாம் இப்படி வந்து சப்தத்துக்கு ஒரு சக்தி இருக்குன்னு கண்டுபிடிச்சது இந்த வைதிகமான ஹிந்து மதம் ரொம்ப மேதாவிகள்லாம் சொல்றான் வெறும் பேர் வழி பேசுறது அவனுக்கு என்ன தெரியும் வெறும் ஆளை பத்தி நான் பேசவே கூடாது என்னைக்கும் நல்ல படிப்புல அவனுக்கு மேல இல்லை புக்ஜில் அவனுக்கு மேல இல்லைங்கிறவள்லாம் ஹிந்து மதத்தை கொண்டாடுறாள் ஆகினால நாம் வரும் ஆட்கள் ஏதாவது பேசுறத பத்தி சுவாமி கிட்ட அவளுக்கு நல்ல புத்தி வரணும்னு சுவாமி கிட்ட ஒரு நமஸ்காரம் சேர்த்து பண்ணணும் அவளுக்கும் நல்லா இருக்கணும்னு அது அத போய் புத்தி செலுத்தினாப்படவேதாவிகள் அவன் ஒரு புஸ்தகத்தை வடிச்சா அடியிலேருந்து முழு பேருந்து தான் படிக்கிறவன் அவன் ஆமா நல்ல மேதாவிகள் ஆளுன்னா ஒரு புஸ்தகத்தை அங்கேயும் அறகுறையா வாசிக்கிறோம் மேதாவில் ஆமா ஒரு முனை ஆடு மேயரா போல ஒரு புஸ்தகத்தை ஆரம்பிச்சா சமக்கிரமா படிக்கிறவனுக்கு தான் மூளை நல்லா இருக்கணும் அப்படி படிச்சுடுவான் அப்படி படிச்சவனுடைய மூளை இருக்க அவனுக்கு என்ன இருக்கு அப்புறம் அடுத்த வரியில சுறாம்பிபேத்தா கல்லக்கூடிய முதல் வரியில நான் இருக்கா அப்புறம் போய் கேட்கணும் இல்லையா அவசரத்துக்கு ரயில் எழுதுன்னு கீழே அதை பிடிச்சுட்டு ஒரு பயம் எழுத்து விட்டான் ஏண்டா விழுத்து அங்கே வந்து நீ அபாயம் என்னாலும் கொண்டாடுறாங்க இப்படி சப்தங்களை ரச்சனை பண்ணி அர்த்தத்தை கொடுக்கும் ஸ்லோகம் எழுதும் முறையே காட்டினவராசரிய பராசரைய பிள்ளையா பர்வஸ்வரூபம் ஒரு ஒரு பர்வாக்கள்லையும் அர்த்த அவபோதத்தை என்ன அர்த்தம் விபரீதம் வேண்டுமா அதற்காக சொல்லுவது வழக்கம் இந்த சாரஸ்லோகத்தை சொல்லினார் குழந்தைகள் தான் சிரிந்து சொல்றாள் குழந்தைகளுக்கு சுருக்க உற்றுவாயிடும் பெரிய வாழ்க்கை உற்றுவாரதில்ல என்ன நாளிலே உட்கொள்ள பெரிய நான் ஊரு போட்டா நுட்டுவாயிடும் அது என்ன பிரயோஜனம் அதுக்காக தான் பால்யத்திலேயே கற்கனை விதையே விதை என்று சொல்வது நேற்றைய தினம் அசிரமவாசிக்கு பருவ ஒரு விதம் அவருக்கு அவருக்கு ஞானிக்கு கிடைக்காத ஒரு பெரிய நிலை அவர் வந்து விதேக கைவல்யத்தை அடங்கிய வைபவத்தையும் தர்மபுத்தர் விரட்டிக்கிண்டு போய் அவர் வாயில கூழாங்கல்ல போட்டுக்கிண்டு விதுரம் சரீரங்கள்லாம் அத்திதான் மிஞ்சி இருந்துதான் விரட்டிக்கிண்டு காட்டுல போனா அவர் பேசல கூழாங்கல்ல எந்த வாயில போட்டுனான்னா மௌன வர்த்தத்துக்காக நான் தவிரி பேசிவிட்டா அதுக்காக கல்ல வாயில் அடைச்சு விட்டாளா நம்ம தர்மங்களை அனுஷ்டிப்பதற்காக எத்தனை பாடு குற்றக்காள் வாருங்கோ வீட்டா முகி வீட்டா முகா தலையில ஜட்டையா திக்வாசாமல திக்தாங்க வஸ்திரம் இல்லையா அவதூத்து செரியா மிதுரர் திக்வாசாமல உடம்பெல்லாம் ஒரே அழுக்காம் வனரே சமுட்சிதா காட்டில் இருக்கிற புரிஜி எல்லாம் மிதுரர் மேலையாம் அவதூத்தரியே காட்டுல போய் கண்டுபிடிவிட்டாள் ஹிமத் பார்சுவில கங்கக்கரையில நடுக்காடு இரட்டையும் ஓடினார் தர்மபுத்திரர் ஓடினா அவருங்கோ ஓடுறார் இவருங்கோ ஓடுறார் கடைசியில் ஒரு மரத்தில் போய் சாஞ்சார் விதுரர் அப்ப நான் தர்மபுத்திரன் என்ன அனுபிரம் பண்ணணும் என்பதை சிறிது ஒப்பன் இல்லையா நீங்கள் என்று கண்ணு நியர்வா சொன்னார் தர்மபுத்திரர் அப்ப கட்டாட்சத்தாலே உன் அனுபகம் பண்றேன்னு கண்ணை காட்டினாள் உடனே தர்மபுத்தருடைய உடம்பை விரும்ப பார்த்தாள் பார்த்ததே விதுரனுடைய சக்தி முழுக்க தர்மபுத்தருக்கு வந்து உடனே தர்மபுத்தருக்கே என்னமோ தான் அதிகமாயிட்டா போது தர்மத்தை அடைந்தவர் சன்னியாசி அவருக்கு சஸ்காரம் பண்ணப்படாது தீ வைக்கப்படாது வாக்கு இதெல்லாம் நேற்றையதனும் சரித்திரம் மகாபாரதான் இருக்கா விதற்கு கிடைச்ச நிலையை பார்த்தா பகவான அடைவதற்கு ஜாத்தியோ குலமோ படிப்போ உச்சாரித்தனமோ உத்தியோகமோ பவரோ இதெல்லாம் ஒன்னும் தேவையே இல்லை அந்த கதை ஒண்ணுதான் தேவைங்கிறது தெரியுது எதிர்ப்பு கிடைச்ச ஒரு நிலையை பார்க்கும்பொழுது பிறகு வியாசப்பிரசாதத்தால் லட்சக்கணக்கான ஸ்திரீகள் பர்த்தாக்கள் போய் நாங்கள்லாம் இப்படி யுத்தத்துல அனாதாளா போட்டுவோமே குழந்தைகளை வச்சு தவிக்கிறோமே கத்தி இல்லையேன்னு அழுதாள் கிருதராஷ்டிரா ஆசிரமத்தில் வந்து வசித்தார் கங்கக்கரையில அங்க வந்து அவரிடத்துல எல்லாரும் அழுதா கண் தெரியாத அவர் நான் என்ன பண்ணுவேன் யாரா மகான்கள் தான் அனுகிரம் பண்ணணும் உங்களுக்கு நீங்க எல்லாம் க்ஷேமாயிருக்கணும்னா யாசர் எதிர்ச்சியா வந்தார் யாராருக்கும் உங்க உங்க பார்க்கணும் அவளோட சேர்ந்து போகணுமோ இன்னைக்கு ராத்திரி அஸ்தமிச்சதே எல்லாரையும் திவ்ய ரசத்துல இங்க வந்துவிட்ட உடனே கூட போகணும்னா தேர்ல எருள் போயிடணும்னு விட்டாள் காலம்பரம் இப்படி மணிக்கு அங்க வந்திருக்கிற லட்சக்கணக்கான ஸ்திரீகள் முத்துராவது ஆகாரம் கூட வேண்டாம்கிறான் மத்தியானம் பர்த்தாக்களை ராத்திரி பார்த்தா போரும் மரிச்சு போனவாள் மூன்றரை வருஷமா இருந்து மரிச்சு போயிடலாம் எல்லாரையும் பார்க்கணும் உட்காந்துருக்காள் அர்த்தமனமானதே ஜலத்தில் கத்தினார் வியாசம் கத்தின உடனே ஒரேடியா துரியோகனும் காரணம் எல்லாரும் உங்களுக்கு யுத்தத்தில் மரிச்சவர்கள்லாம் ரகத்துல எல்லாம் தேரில் பாயினாள் பத்னிகள் எல்லாம் குழந்தைகள்லாம் தன் தோப்பனை கண்டதே பாயிருது எல்லாரும் ஆலிங்கனம் பண்ணின்றாள் அது தேவலோகமா இருந்தது அன்றைய தினம் ராத்திரியும் உட்காந்து எல்லாரும் தங்கள் தங்களுடைய கண்டு தங்கள் பிதாக்களை கண்டி பிராத்தாக்களை கண்டு பிதாவுக்கு மாதாவை கண்டு இப்படி எல்லாம் ஒத்தருக்கு உத்தர சேர்ந்து ஒரு பெரிய ஆச்சரியத்தை கண்டாள் உடனே வியாசர் காட்டார் வெடிய காலம் அவளோட கூட போறதுக்கு யாருக்கு இஷ்டம் யாரும் இங்க தங்கறதுக்கு இஷ்டப்படுறாங்க அவளோட போயிடுறோம்னு விட்டா சரி பரப்பும் கங்கைக்குள்ளேயே போயிட்டாள் கங்கையில இருந்து வந்த ரசத்துல கங்கைக்குள்ளேயே போயிட்டால் மறுபடியும் எல்லாம் நேற்றைகளும் சரித்திரம் மகாபாரதத்துக்குள்ள இதெல்லாம் எங்க இருக்குன்னு கூட தெரியாதுன்னு ரொம்ப பேர் இந்த கதை பாரதத்துக்குள்ள புதஞ்சு கிடக்கு பரமரத்னங்கள்லாம் எல்லாத்தையும் பார்த்து பார்த்துதான் ரஷ்யா தேசத்துல பரம நாஸ்திகம் உற்பத்தியானதும் அணுகுந்து உற்பத்தியானதும் ரஷ்யாவில் அப்படிப்பட்ட தேசத்துல அவ பாஷையில தங்க பிளேட்ல டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதிட்டால் இந்த லட்சம் அழியாம இருக்கணும் அவன் கணபதியை கொண்டு மேரு எழுத சொன்னாராம் வியாசம் இந்த கணதாசி எல்லாம் கிழிஞ்சு போனாலும் போடும் மேற்பதற்கு பெருங்காத்து வந்தா கூட கொண்டு போக முடியாது அப்படி அனுபகம் பண்ணின புண்ணிய கிரந்தம் இதெல்லாம் பூர்வ சரித்திரம் களி வந்துட்டான் என்று தெரிந்தது அதையும் அதையும் தர்மபுத்தர் அறிஞ்சு சொன்னேன் இனிமேல் கலியுகத்தில் நாமெல்லாம் வசிக்கப்படாதுன்னு மகாத்மாவான தர்மபுத்தர் பத்னியுடன் பிராதாக்களுடன் नो, नो उत्तरो னோ நோமீஸ்மஸ்த உத்தரோய் நன பசேம விருத்திருக்கே அவன் பேரையோ அவனுடைய ஊரையோ அவன் மாமாவையோ நாங்க சொல்ல மாட்டோம் நாள் தீபிருவாள் ஏனா நாங்க காலக்காலனுடைய காலை அல்லவா பிடித்துக் கொண்டு விட்டோம் நாள் இவன் காலம் தைக்க இருக்கிறவன் அவனுக்கும் காலனான மிருத்திஞ்சயனுடைய ஜனனத்தை காலனுக்கும் காலனோ அவனுடைய காலை போய் பிடித்து விட்டோம் என்ன எப்படி பிடிச்சிருந்தான் என்ன எங்களுக்கான எங்களை காட்டி கொடுக்காதேன்னு பிடிச்சு விட்டோம் அவன் ஊர்ல போய் நின்னு அவன் என்ன குத்தம் பண்ணினேன் கேட்க முடியாத நிலைக்கு அவன் அழகான சரித்திரம் எழுதி சூத்திரம் எழுதி கரசி ஸ்லோகத்துல போய் மூச்சு விட்டாள் ஸ்ரீ யமயாத்தனை இல்லாமல் மகான்கள் அப்படி உத்தர வடக்கதான் கைலாசம் இருக்கு சொர்க்காதி ரோக்கங்கள் எல்லாம் இருக்கு அதனால தெக்க எவன் இருக்கிற ஊரையே பார்க்காமல் பிரதட்சணம் பண்ணிட்டு தெற்க திரும்பாமல் இணைய மேல சொர்க்க திட்டத்தட்ட சொர்க்கத்தை பார்க்கக்கூடிய இடத்துல ஏறிட்டு இருக்கிற பொழுது யாரும் எத்தனை பேர் போனாலும் ஏழு பேர்கள் போனாள் சொர்க்கத்துக்கு ஏறி ஏறி போனாலும் ீவ சப்தமா பஞ்ச கிருஷ்ணா ஷி ஸ்வச்சை சப்தமாக பாண்டவர்கள் ஐந்து பேர்களாம் பத்னியான திரௌபதி மூத்தி ஆறாவதாம் ஏழாவது ஊருணா சுவச்சை சப்தமா ஒண்ணு கூட போச்சாயோகாதேதாபாதீதாய் முன்னாடி ரொம்ப நாளா ரொம்ப நாளா அப்படி பூண்டே இருக்காள் மௌன வருத்தம் உத்தருக்குத்தர் பேசுவதில்லை என்று அப்படி வச்சுன்னு போயிட்டு இருக்காள் எங்கேயா மௌன வருத்தம் இருக்க முடியுமா ரொம்ப மருதம் வச்சுக்கோன்னா மௌனத்துல கோவிக்கிறேன் மௌன வருத்தம் சித்திக்காது நிலைமையில ஏறி குண்டு முதல்ல நாய் பின்னாடி தர்மபுத்திரன் அதற்கு பின்னாடி பீமன் அர்ஜுனன் நகுதன் சாதேவன் அதற்கு பின்பு திரௌபதி இப்படி போய்டே இருக்கிற போது திரௌபதி என்ன மணி நாள் வாழ் மௌனம் வச்சுருந்தவர்கள் ஆகா என்னால முடியலையாட்டு கீழே கீழே விழுந்தா அடிவாரத்துக்கு போட்டா இருந்து விழுந்தா அப்புறம் கீழே கத்தியனா ரூபதி கீழே விழுந்துட்டா உடனே தர்மபுத்தர் யாரு கீழே விழுந்தாலும் இனிமே என் போடாதே நான் வந்து பகவானை தியானம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன்ட்டார் எங்கேயா சொல்லுவாடா ரயில்லி ஜீவன ஸ்மரணம் பத்னி வேற அம்மா வேற அப்பா பையன் அப்பாட்ட ரயில் போயிட்டு தர்மபுத்தர் எல்லா அபிமானத்தையும் விட்டுட்டார் அப்ப பீமன் அழுதை ஒரு பாரம் பண்ணி நாம் அறியோமே அவள் நம்மோட புண்ணியதோக்கம் வராமல் அதுக்கு தர்மபுத்தர் சொன்னால் ஒன்னும் காரணம் இல்லாம காரியம் வராது அது மட்டும் என்ன தெரிஞ்சு போனாள் என்ன அவள் நம்ம அஞ்சு பேர்களையும் சமமாக பாவிக்க வேண்டியவள் அர்ஜுனடத்துல ரொம்ப பட்சபாத்தத்தை வச்சு அவனிடத்துல ரொம்ப அபிமானத்தை வச்சிருக்காளா பாக்கி பேர்ல கொஞ்சம் மட்டமா கூட பேசிருக்காளா தர்மபுத்தர் எத்தனை குறைச்சு பேசியிருக்காள் தெரியுமோ உம்ம கல்யாணம் பண்ணி தான் என கட்டம்லான்னு இருக்காள் வள பரவாயில்ல இப்படி போய் சொல்லியிருக்காள் தர்மபுத்திரமே அவரை கல்யாணம் பண்ணி கட்டம் சொன்ன அவழாம என்னமா இருக்குமாட போய்டே இருக்காரா தெக்க திருமல்லியா தர்மபுத்திரே துவா பார்க்கவே இல்லையாம் கீழே திரௌபதியை அவள் பட்சபாதத்தை விட்டு விட்டாள் அர்ஜுன் இடத்தில் அதனால புங்க லோகத்துக்கு வர முடியல பாபம் இருக்கிறா எனக்கு தெரிகிறா கண்ணுக்குங்கிற கொஞ்ச தூரம் போன உடனே அண்ணா சகதேவன் முழுந்துட்டா முழுந்துட்டான்னு கத்தினான் பீமன் உடனே பார்த்தார் தர்மபுத்தர் ஆறு விழுந்தாலும் இன்னமே நீ கத்தாதே பேசாமல் கூட வேண்டும் ஏன்னு காட்டாள் சதரிசம் தனக்கு ஜானி உலகத்தில் இல்லைன்னு சாதனை நினைக்கான ஞானிகளுக்கு கூட சாத்விகமான அகங்காரம் இருக்குமா அது கூட தப்புங்கிறாய் சாத்விகமான அகங்காரம் கூட தப்பா என்னென்ன அறிவாளி உலகத்தில் நினைச்சானாம் ஒவ்வொருமில்லே உலகத்தில் நினைச்சான் பிரிவாள் கூட மட்டும் நினைச்சான் அதனால அவன் ஸ்வர்கத்து வர முடியல கீழே விழுந்துட்டான் தர்மபுத்திரம் உடனே இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே அண்ணா நகுலம் முழுந்துதான் பீமன் தான் கத்துறதுன்னா அர்ஜுனம் பேசறதே இல்ல நகுலம் முழுந்துதான் கத்தினான் உடனே சொன்னா ரூபே கஷ்டி அச்சனம் கத்திய கஷ்டி திதி அச்சனம் ரொம்ப அழகா இருப்பனா நம்ம காட்டிலும் அழகு உலகத்துக்கு கிடையாதுன்னு ஒரு அகங்காரம் இருக்குதா நக்குலனுக்கு அந்த அகங்காரம் புமண்டகம் புண்ணலோகத்துக்கு அதனால கீழேதான் சொந்த தர்மபுத்தர் உடனே மறுபடியும் மறுபடியும் மறுபடியும் கத்தினான் என்னன்னு கேட்டான் தர்மபுத்தர் அர்ஜுனம் கீழே நாள் நான் தான் கத்தாதே அவனவன் கூட வர முடியாதான் முழுவன் அதுக்கு உன் கட்சி பிரயோனம் சந்தி செய்யல சொன்னா கேக்க போற யுத்தம் ஆறு மணி நாள் என்ன ஆமா நீ முன்னாடி யார பாத்திரோ லட்சம் மூன்று கண்களுடன் கங்காதரனாய் சந்திர சூடனாய் பரமேஸ்வரன் பெரிய பூதாதிக்க போறாள் அவரோட கோட்டிக்கணக்கான சூத கணங்கள் அவருக்கு இங்கே சூலத்தை வச்சிருந்த அகத்தினார் அகர்த்தினா உடனே இதற்க இருக்கிற ஆட்கள்லாம் என்னுடைய சத்ருக்கள் எல்லாம் கேள்வி விழுறாள் அவர் என்பக்க உடனே அப்ப எல்லாம் ஜனங்கள்லாம் என்ன சொல்றாரு அர்ஜுனன் ஒண்ணு சொல்றாள் அது யாருன்னு எனக்கு நல்லா தெரியல இப்படி எல்லாம் உருவம் இருந்தது அர்ஜுனா யாரு தெரியுமா தேவம் பகவந்தம் தில்லத்தை எடுத்து அர்ச்சனை பாசுபுதம் வாங்க ஸ்ரீயுத்தத்தால திருஷதி சொல்லி அர்ச்சனை பண்ணியே அந்த பிரபு உங்களுக்கு கடன் பக்தா கிளசுல வச்சா மறக்காது பெரும் அத்தியாயம் சமர்ப்பணம் மந்திரம்ம்பாத்திரோத்தார்கள் வாரிக்கு ஒரு கோமுக பண்ணினா ஐம்பது நாயிரம் ரூபாய் விலை இந்த ஜலம் பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ண வந்து ஜலம் விழத ஜலம் அப்படின்னு பண்ணிருக்கா அந்த புதிய பொருட்கள் தேவகோட்டையில இருந்து மூணா தான் அவாளா இன்னும் எத்தனையோ மூணா இருக்கலாம் இருந்தாலும் பேரு அவளுதான் மூணாறு பேர் அவன் ரஷ்ணி இருவாலங்கிருந்து வந்திருக்காள் தஞ்சாவூர்ல இருந்து கோபால்சாமி வந்திருக்காள் இங்கே அவசினாலே ஜெயராம் இருவாழ் பெரியாசிதாருவா வல்லாம் வந்து அஸ்தவமான ஆஸ்திக்காள் தெய்வத்தை வந்தா இருபட்டவாள் அப்படிப்பட்ட உத்தவாளாம் இன்னைக்கு இங்க வந்திருக்காள் தேவைப்பட்டேங்களா இருக்கும் டாக்டர் வாழ்வு பண்ணமுன்னே இன்னைக்கு வந்திருக்காள் நகரத்தார்கள் பண்ணின தர்மம் இருக்கு தெரியாம பண்ணி பிள்ளை அசத்திரமா பண்ணி படே அப்படி நினைக்கின்ற போனா அவங்க நினைப்பாங்க ஆலயம் கட்டி அவன் ஆச்சரியமா சொல்லி இருக்காள் அது பாகவதில சின்ன புண்ணியத்தினால கிடைக்கூடாதுன்னு இந்த புண்ணியம் அதுதான் பெரிய மகத்தான புண்ணியம் இருக்கணும் இருந்தா தான் கிடைக்கும் அப்படி ரமீஸ்வரனை ஆராதிக்கே அந்த புண்ணியமாக்கணும் என்று சொல்றாள் துரோணையும் பீஷ்மரையும் பார்த்து தீவாளெல்லாம் அவன் வந்து அங்கோதிகா பேசிருக்கான் அதனால அவன் நம்மோட புண்ணியலோகம் வர முடியல அவன் சேவை தடுத்து வருத்தப்படாதேன்னு விட்டாள் உடனே அஹங்கார அகங்காரப்பட்ட தெய்வம் தச்சிப்படும் அது உதவாது அவன் மந்தோபி சொல்றான் நான் ரொம்ப அகங்காரப்பட்டேன் தெய்வம் கொட்டு போட்டு தச்சிப்படுத்திருந்தாரு முதல்ல அப்பா அவசத்தையும் எனக்கு கல்யாணம் அரசு அவன் அசுராளுக்கு எல்லாம் அவன் தங்க அப்பா நினைச்சாளான் அப்புறம் ராட்சதா இருக்கா ஈஸ்வரன் நினைச்சாலான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ராவணனே அடைஞ்சது ஜெயிச்சவன் நினைச்சாலான் இனிமே நமக்கு வீடு நினைச்சாலாம் அதனால என்னாச்சு தெரியுமா புத்திரோமே சக்கர நிர்ஜேதா கருவிதா புரிஷன் ரொம்ப கருவத்தை அடைஞ்சேன் தெய்வம் என்ன தட்டிப்படுத்துகிறாள் ராவண வசமானதை சொல்றாள் ரொம்ப கருவத்தை அடைஞ்சேன்கிறாள் ரொம்ப அகங்காரத்தை அடைய விடாது அகங்காரம் இருந்தா என்ன பண்ணும் அது புட்டுன்னு தட்டிவிடும் அதனால எத்தனை பெருமை இருந்தாலும் அப்படி பகவானிடத்தில் ஈடுபட்டு பகவத் பிரசாதம் பகவத் அப்படி நினைப்பாலே தவிர்த்து தன் சாமர்த்தியம் நினைப்பதில்லை நம்ம மட்டத்தில் எல்லா ஹிந்து மதத்தினுடைய தத்துவமான விஷயங்கள் இது கீழே விழுந்துட்டான் அர்ஜுனன் கொஞ்சம் தூரம் போனோடனே பீமன் அண்ணா அண்ணா நான் விழுந்துட்டேன் கத்தினா நீ விழுந்தா அவள் விழுந்துட்டோராஜ்வோஹம் அண்ணா நாம் கீழே விழுந்துட்டேன் கீழே பிறன்னு இருக்கேன் கத்தினானாம் பீமன் நான் என்ன தப்பு பண்ணி விடுறேனே நீங்க திரும்பவும் போறேனே பிரத்யேகி பார்க்கணும்னு கத்தினார் நான் மாட்டேன் ரொம்ப கணக்கு இல்லாம சாப்டுத்தொர்க்கம் வர முடியலன்னு சொல்லுவான் அவன் ரொம்ப அஞ்சுதான் ஜாப் பண்ணுவா என்ன எல்லாத்தையும் ஜாப்டி ஜாப்டன் அதிக குறைச்சுக்க ஆகாரத்தை ரொம்ப ஜாபி செலவன் அவன்லாம் சாப்பிடறா கீழதான் விழுவன் எனக்கு சமாளமான பலிஷ்டன் இப்படி எல்லாம் பேசுவோம் பீமன் யுத்தத்துல எனக்கு ஆயுதமானா அப்படி கீழே விழுந்தேன்னா போன நெசு போடுவேன் அப்படி பண்ணவும் பண்ணிட்டு ஒரு மணி அப்படி விழுந்தான் ஒரு ஆயிரம் பேர் விழுந்துடும் அப்படியே முடிஞ்சுக்கிவிடும் அப்படி எல்லாம் நீ அப்படி இல்லாம என்னோட கூட வரத்துக்கு பாக்கியம் இல்லேன்னு நாய் மட்டும் கூட வந்துட்டே இருக்க வேறின உடனே இந்திரன் விமானத்துல அந்தான் மரணம்னு கூட்டான் தர்மபுத்தரே தானா தானா எல்லாம் பருவ மகாப்பிரஸ்தான பரவா அது சொர்க்காரோக பருவா கடைசியிலே ரொம்ப மகா புண்ணியமனம் பரவாயில் காது நாள் கேட்டால் பாண்டவர்கள் சொர்க்கம் சரித்திரம் இது காரணம் இந்த சரீரத்தோட இந்த எங்க ஊருக்கும் இது பெரிய உத்தரம் வந்ததில்ல வரவும் உண்மை ஒங்கி தான் போறேன்னு காந்தி ஒங்கிதான் இடுப்பு வஸ்தத்தோட போய் சீன ராஜாவை பார்த்தாரா வேற உத்தரவு அப்படி பார்த்தது இல்லையா தர்மபுத்திரங்கிதான் என்ன வாழ சொன்னாதான் உங்களுக்கு தெரியும் அதுக்கா சொல்றேன் ீரேங்க இந்த சரீரத்துடன் இந்த ட்ரெஸ்ஸுடன் எல்லருக்கும் முத முதல்ல வந்தது நீருண்டிதான் உதாரணம் இந்த தேரில் நாளாம் அயம் சுயூத்தூயோ மாம் நித்தியமே அய்வூத ாமக்கரேன் என்னோட கூட வந்த பத்னியெல்லாம் கை விட்டுவிட்டாள் கூட வந்த பிராத்தாக்கள் கை விழுந்துவிட்டாள் இந்த ஸ்வா காலெல்லாம் ரத்தம் கொட்டுவது நடந்து நடந்து இது என்ன உடல்ல இத்தனை கஷ்டத்திலேயும் இங்க நாயை முதல்ல ஏற்றி வச்சிருந்தோ அப்புறம் நாங்க வர்றேன் நாயோட கூட வந்தவனே வரக்காது விமானத்துல உடனே டிவி வியாதி வந்துடும் எத்தனையும் செம்பேரியா இருக்கிற அம்மா மூடாம பால் வச்சு விடுவோம் ஊன வந்து பாதியை குடிச்சு விடும் அப்புறம் பாதியை புருபனு குடுத்து விடுவோம் உடனே வியாதிலாம் வந்துடும் நாய் நாய்க்கண்ணி சாதம் போடுவாத்து மேல போட்டுக்கிறது எல்லாம் ரொம்ப தப்பு சொன்னா என்ன சொல்றான் இந்து மதத்துல ஐயா பிராணிங்கிறது தயவா இல்லையா அதுக்காக தயவு இல்லையா நாயை கல்யாணம் பண்ணிக்கிறதா தயவு இருக்கு அடிக்கடி அதிக்கு பையன் தப்போ இல்லையோ நாய்க்கு சாதம் போட சொல்லிருக்கேன் நிச்சயம் வைஷதேவத்துல நாய்க்கா சுவானம் ஹிஷா மச பலம் குலோத் நிறைய நாங்கெல்லாம் வைக்கிறோம் போடுற போது நாய்க்கு பலி போட்டுதான் அப்புறம் நாங்கெல்லாம் சொல்லி இருக்கு தண்டாள் ஆளுக்கு சொல்லி இருக்கு ஹரிஜனங்களுடைய வீட்டுல கஷ்டம் ஒரு பலி வைஷ்வரன் பண்றவாள் வைக்கிறோம் ஒரு மணியாவது ஹரிஜனங்கள் கஷ்டப்படுறா கஷ்டப்படுறாங்க கையின் காலையும் தூக்கி சொல்றோம் ஒன்னும் பண்ணல வாழ்க்கை நாங்களாம் தான் பண்ணிட்டு இருக்கோம் நிச்சயம் பலிந்தேன் அவ வீட்டுல கஷ்டம் அண்ண பசி இல்லாம சா பசினால கஷ்டப்படப்படாதுன்னு பலி இப்படி எல்லாம் வேதம் போய் சொல்லி இருக்கு அப்படி நாய்க்கு வேதத்துல சாப்பிடறதுக்கு முன்னாடிதான் சாப்பிடணும் அந்த பகல்லையும் நாய்க்கு தனியா ஒரு வலி நாய்களுக்கு எல்லாம் கேள்வி அப்படி சொல்லி அப்படி இருக்கிற போது நாயை வந்து கண்ணால பார்க்கக்கூடாதுன்னா ஏதாவது தப்பா சொல்வாளோ அதுக்கு கண்ணுல தோஷமா கண்ணுல விஷமா வந்து அமிர்த்தத்தை அமிர்தம் விஷமா போயிடும் என்னிடத்துல ரொம்ப பக்தரா இருந்த ஒரு ஜீவனுக்கு அந்த இடம் இல்லையா அந்த ஊர் எனக்கு வாண்டாம போட்ட பேர் ஓட்டாத்தி சேலையில கூட பாட்டுக்கு மறந்தேன்னு காணம்புறான் ஜாக்கிரதே சொல்லுதான் மறந்து விட்டுட்டு இருக்கலாமான்னு கேட்டார் தத்தாத்திரேயர் அவசூத்த உடனே நாய்க்கு இடம் இல்லைன்னா சட்டம் என்ன நாய காணுமே உட்காண்ட இடத்த பாருங்க தர்ம தேவத்தை உட்காண்டிருக்குமம் நாயா கூட ஓடி வந்து ஆனா தர்மம் எப்படி நமக்கு கூட உதவி கொண்டோம்னா நாய போற கூட வருமா நாய் எப்படி சாதம் போட்டுட்டா இவன் இடத்துல அது முன்னாடி போயிருது ஆனா இவன் வந்து எங்காவது ஒரு பாம்பு இருந்தது ஏன்னா இது போய் காதாத பாம்பு முதிக்கிறது இவனை கட்சிப்பட போறது இல்ல நாய் போல தர்மம் உத்தாச பண்ணுவேன் அதற்காக உடனே வந்தால் அப்பா நான் பிரம்மபுத்திரன் எத்தனையோ கற்பமா இந்த உலகத்தை பார்த்திருக்கேன் இந்த பிராகிருத்தமான இந்த ஊர்ல கட்டிக்கின்ற வீழ்ச்சியோட இந்த சரீரத்தோட விமானத்துல வேறுனவோன் சுஷ்ரும பாண்டவாதீன் பாண்டவாளான தர்மபுத்தவிர்த்து தன்னுடைய சரீரத்துடன் சொர்க்கம் விமானத்தில் வேறின புண்ணியபுருஷனை வேறு கேட்டதில்லை பார்த்ததில்லை நாளாம் மாறுதர் சுவரீரேண சம்பிராத்தம் நானியம் பாண்டி